அக் முன்னிட்டு தேவதாகதி பண்ணி இப்படி ஒரு பாட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் இப்ப தங்க பட உபத்ரம் சொல்லி முடியலையே ரொம்ப ஹிம்சமன்றான் ராவணன் போய் லாரமா போய் கதனினாள் அவனுக்கு வரதானத்தை கொடுத்து அவன் நீங்க அனுகிரகம் இளங்களை காப்பாற்ற மாட்டாள் உப்புத்ரம் பொறுக்கல்லே நீங்க தான் காப்பாத்தணும் பிரம்மாவன் நடத்துல போய் சரணாகதி பண்ணி காட்டாளும் நீங்க ஏன் பயப்படுறேன் இங்கேயா ஒத்தன் உயிரோட முழுக்க பல நாள் சொந்த முடியுமா அதுவும் பல பேர்களுக்கு தொந்தரூபண்ண முடியுமா கவலையைப் பட வேண்டாம் நாளாம் என்ன பண்ண பொருள் என்னமா அவள் அனுகிரகம் பண்ண முடியும்னு கேட்டாள் சாட்சாசு நாராயணன் அவசாரம் பண்ணிவிட்டான் ராமாவதாரம் பண்ணிவிட்டான்னு சொன்னாலாம் அந்தூன் வசம் வன பௌராணியம் சன்னிதிரவீ அப்போ இங்கி சொன்னா வாமணங்களும் சந்தனாழா ீதிகணை சோமர் சாம்பி ஃபம் மகி கலே புத்திரோய் தள்ளாம்பாஹன் ப்ரம பூஜை உத்தருகாழம் மகவச்சு ீக்குளுக்கு அப்பாரமான கட்டி ஜாலி ஆச்சரியமா பேசுவல் அவளை கூப்பிபிரி கூனியாக போய்திறக்கணும் நாளா நான் தான் இருக்கிறேன் போய் பிறக்க சொல்றேனா பெரிய மகதாரியத்தை சாதிக்கணும் என்று பிரம்மதேவன் கூணி அனுப்பிச்சாலாம் கூணி வல்லாம் ராமாயணம் பூர்த்தி ஆகிக்காதீங்க அவன் அவங்கதான் ராமாயணத்தை பூர்த்தி பண்றான் அவன் அயோத்தியா காண்டம் பாதி காண்டத்தோட ராமாயணம் பட்டாபே பண்ணம் இந்த தேவத பார்த்த பிரம்மாநா குரங்கா பிறந்து கஷ்டப்படுவோமோன்னு பயப்படாதீர்கள் உங்களுக்கு எங்க வசிக்கணும்னு நினைக்கிறோம் வசிங்கோ உங்களை ஏன் எங்க வசிச்சேன் எங்க வசிச்சேன்னு ஒத்துக்கூடாது எத்தின்வசி மந்தராம் சௌகமேலியனு சாழாமந்தியே கந்தர்வஸ்யே நீ போய் என்ன பண்ணன்திரிமாங்க சொன்னாம் பிரியத்தை எந்த சமயத்துக்கு தகுந்தபடி புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி பண்ணணும்னு அந்த சமயத்துக்கு தகுந்தபடி நீ யோசனை பண்ணணும்னு பிரம்மாசி அனுப்பிச்சாலா அங்கிருந்து வக்காலக்கு கொடுத்து அனுப்புறா போல அனுப்பிச்சி நீ என்ன பண்ண கலகம்னா சாதாரணமான கலகம் அதுக்கு எ பண்ணணுமாங்க போன இங்க போணும் இத்தேத்தி வைரசுணேர்ட்டாவல் பண்ணி அது மாதிரி நீ பண்ணணும் சுல்லியனுச்சாழாம் ியம் உபலினோராமணான்லோன்மூலநேமூலேத்துகிதிலம் தாத்திரமித்தம் பகூ அம்போஜிஆர காதரீவ்ஷம கைகா தந்த ஹயம் கைகியனுடைய ஹயம் ஆமா கைகிட்டு போய் இவ சொன்ன உச்சிஷ்டே பயம் ராமபிவர் பூ கைகே கோபாவலாந்தியன் ஆனந்தமா அவளை போய் எழுந்து விடிய மூடே முட்டாள் நாளான் கூஞ்சு உன் கழமை ஏற்றி விட்டாண்டி சொன்னதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை என்ன ஆறு என்னடி பண்ண முடியும் ஏற்க முடியும் மஹாராஜா தன் கையில இருக்காங்கிற பலம் அவளுக்கு கொஞ்சம் கூட கலங்கள் இல்லை சொன்னால் நாளைக்கு ராமனுக்கு அபிஷேகமாண்டி உன்னை ஏச்சு விட்டா வஞ்சிட்டு விட்டான்னு சொன்னாள் உடனே பார்த்தாள் ஏகமா தன் கழுத்தில் இருந்த ஆபரணங்களுக்குள் சிதந்ததான முத்தாஹாரத்தை கூனி கழுத்தில் எடுத்து போட்டாளாம் கைகை போட்டுவிட்டு சொன்னாளாம் அடி அசடே எனக்கு பயம் வந்திருக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியலையே நீ ஏந்தி இப்படி மாற்றி சொல்றேன் ராமனும் பரதனே எனக்கு ஒன்னா தோன்றுதே நீ ஏண்டி பரதம் வரு ராமன் வருன்னு எனக்கு நினைப்பி மூட்டி கொடுக்கிறேன் கடலான் கைகி அத சொல்றான் போஜன் சுத்தமான ஹிரும் கைகையும் பரதனையும் ராமனையும் ஒன்னா நினைச்சாள் அந்த கைகளுடைய சுத்த ஹதயத்தை இந்த போக்கரிக்கு எடுத்துக்கிட்டார்கள் அவன் நல்ல ரெண்டடா வெள்ளிப்பணத்தை போட்டு விடுக்கக்கூடிய ஓடையில அவன் சுத்தமா தொழிஞ்சு மணல் தெரியும் அடி மணல் ரெண்டடா போட்டு விழுத்து அந்த ஓடையில ஒரு எருது வந்து விழுந்து ஒரு எருமக்கிடா விழுந்து கலக்குவது போல இந்த மந்தரையானவள் கைகியினுடைய சித்தஹயத்தில் விழுந்து கலக்கி விட்டான் தாள் அவள் எப்படிப்பட்டவன் நான் இந்த ராட்சச குலத்தை அழிக்கப்பதற்கு மூல காரணம் வேறு இவதானா மூலகேதும் பிரகிரு குட்டிலம் ராத்திரமித்ரம் பபூவா எந்த குகியினுடைய சித்தமானது மனமானது எப்படி இருந்தது தெரியுமாவோ உடம்பு முதல இருந்து உடம்புல ஆயிரம் கோணலாம் லட்சம் கோணலாம் மனசுல எஸ் சித்தம் பிரகதிக்கு அம்போஜா காசரீவாட்சம கைகாஹயம் அதயம் மந்தரா நிர்ம மந்தயவில்லாமல்ற கைகனுடைய போய் இந்த கூனியாகிற ஒரு எதானது விழு ஒரே எதிரா கலக்கி பிடித்து கைகியினுடைய உயர்ந்த தெளிஞ்ச ஓடையாகிற மனம் மரமாகிற ஓடை அதுல போய் இந்த மந்தரையாகிற ஒரு பெரிய விழுந்து கலக்கி பிடித்து இருந்தான் போஜன் மகாராஜா ராமாயணம் ஓயிருக்காள் ராமன் ராஜாக்கள் எல்லாம் படிச்சிருக்காள் அர்ஜனெல்லாம் பெருசில்ல ராம சரித்திரம் பெருசு ராமனு தெரிசி என்று அப்படி நினைத்து தேசமும் பிரதேசம் கூணி பண்ணின காரியம் இருக்க அவள் பண்ணி அங்கே அங்கே ராமனை பத்தி சொல்லி அவள் மனசுல கரில்லை உடனே ராமனை சில ஜெட்டிட்டு பேசிட்டு வரும்போது சொல்றோம் ஒரு பயிட்டு பிடிச்சல ஜட்ஜுக்கீங்க அதை அழுத்தம் திருத்தவன் மறுபடியும் பேசி கிதித்து பேசினார் யாரா என்ன பண்ணுவது தெரியுமோ அப்படி கூட போகவிட்டாம ஜட்ஜி பண்ணி சொல்லுவா அப்படியே இப்ப ஒன்னு அழுத்தம் திருத்தவா அவர் கீழே இருக்குப்பேனா கட்சிக்காரன் அவள்கிட்ட போய் ராமனை பத்தி தூசிச்சா வேறாதுன்னு தெரிஞ்சு இந்த வாயிட்டு புடிக்காது கை கைக்குன்னு தெரிஞ்சு உடனே ஏதாவது வேற புடிச்சாள்னா என்ன புடிச்சாள் பண்றே இதான் சொல்லி அனுப்பிச்சு நீ என்ன பண்ணனும் தெரியுமா என்ன என்ன பண்ணினாக்கு காரியம் சாதிக்குமோ அது மாதிரி அந்த சமயத்தில் தந்தா போல் நீ பண்ணணும் அதுக்கு தந்தபடி அவள் உடனே என்ன பண்ணினாள் கௌசல்யே கை கீ சக்களத்தி அவளை பற்றி சொன்னா அவகிட்ட ஏறும் அவகிட்ட போய் உடனே என்ன மணியினாள் பட்டாபிஷேகமானது கௌசல்ய போய் நமஸ்காரம் போறான் ராமன் போய் நமஸ்கரிப்பாள் கெட்ட தாயான கௌசல்ய ராமன் நமஸ்கரிப்பான் என்ன வேணும் வரன்னு கேட்பல் எனக்கு வரன் கொடுக்கணும் ராமான் கேப்பள் கௌசல்யே ராமன கட்டதெல்லாம் என்ன இருக்கு ரெண்டு வரன் வேண்டும் கேட்பள் ரெண்டு வரன் உடனே தந்துட்டேன் பிரமாணமான்னு சொல்லுவான் ராமன் என்ன ரெண்டு வரன்னு கேட்டால் கைகே முதல் வரன்னாலே வந்து அவள் வீட்டுல வேலை செய்யணும் வேலைக்காரியா இருக்கணும் ரெண்டாவது ரண்ணாலு வாசல்ல காக்கணும் இப்படி காக்க போராள் நீயும் பிள்ளையும் உபஸ்தி கௌசல்யாசீவ்ஜலி யவன் சி தசி ஈ நாளில் இருந்து கைகூப்பிண்டி எங்களோட வந்து நிற்கணி வேலைக்காரிகட்டி கட்டிடம் கட்டி கட்டி கட்டடங்களா சக அஸ்மாபி எங்களோடு சேர்ந்து இன்னமே நீ யோசிக்கணும் வேலைக்காரியோடு ஆகினாலே நிச்சயம்யாம் அஞ்சலி பண்ணுணும் கௌசல்லை நூடி வாசல்லோட கைகி படித்து இருந்தவள் குபீர் நடந்திருந்தாள் நான் என் உயிரோட கூட கௌசல்லைக்கு வேலை செய்ய நான் நாள் ராம பட்டாபு ஆனான் நீ இங்கேயணும் உள்ளேயணும் நாள் பண்ற அப்படி கொண்டு போய் கேச தோற்றிண்டாட்ட உடனே என்ன படி நாள் தெரியுமோ அவள் அப்படியான இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு காட்டாள் கைகையை அப்படி கிட்டே பண்ணி விட்டாள் பிராந்த எழுதி நீ கையெழுத்து தான் போடணும்னு ரொம்ப வேண்டிய குடும்பத்துக்கு ஸ்டாம்பு தங்கையில இருந்து கூட போட்டு சில வச்சு வேண்டிய குடும்பத்துக்கு அவ்வளவுதான் பண்ணி விட்டுவா அவன் அது மாதிரி நான் எல்லாம் உனக்கு பண்ணி வச்சு ஒட்டி ஆச்சு கையெழுத்து போடணும் போடுக்கணும் போல சொல்லி இந்த வரண தயார் பண்ணி அப்படின்னு கொண்டு விட்டாம பண்ணி அந்த சூரிய வம்சத்த போய் நீ கடுத்து ராமனை காட்டுக்கு விரட்டி பரதனை கே கே தேசத்துக்கு விரட்டி தசரதன பரலோகத்துக்கு விரட்டி கை கை பிரகதிகளை விதவைகளாக அப்படி நீ ஒரு குடும்பத்தை கலச்சு உட்டூர்ணம் நான் இச்சாழானங்கி இருந்து இத்தேதீ வைரீராம் ப ஆச்சரியமா சொன்னே ராவணம் வீஜன்மியும் நன் ஆச்சொன்னே என் புஷ்போத் கடே ராக்கே மாலினி பத்னிகள் பேரெல்லாம் ஏதாவது உத்தரகாண்டமே படிக்கிறதில்லையோ ராமாயணம் அது போய் படிச்சுக்கோ மோட்ச காலா இருக்கிறவா படிக்கணும்னு சொல்லிவிட்டார் ஒரு அச்சுமிருக்கு மோட்சமே வாழ்னாமே எல்லாரும் சங்கல்பம்ன்றா போல இருக்குமே அவன் மோட்சம் வாழ்னா எனக்கு அவன் ஆறாவது மோட்சத்துக்கு வாழ்னா தயாரா இருக்காளே முத்துரும் இல்லை ஆறாவது இறங்குறாளோ அவன் இறங்குறேன்னு சொன்னா இப்ப மோட்சத்துக்கு நான் வழி சொல்றேன் அவன் பிரயாகில போய் விழுந்தா மோட்சம் ஆறா போய் விழுத்தமே அவன் மகாபாரத்ல சொல்றாரு பிரயாகல போய் நல்லா இறங்க தீர்த்தத்துல பாக்கி இடத்துல இறங்கப்படாது காஷியில உழப்படாதுன்னு நினைக்கிறேன் பிரயாகர் போய் உட்டுன்னு விழலாம் ஆறாம் விழ தயாரி ரயில் விழேங்கிறானே தவிர்த்து பிரயாக விழ மாட்டேங்கிறானே துமிதாம் ராமாதிகளை காட்டுக்கு விரட்டினாலே என்ன காரணம் வதச் சொல்லணும்னு காட்டாளாம் கதம் தாசரீ கதம் தாஷரீராம்தாஷரீர யஸ்வினே ராமலாசி வா காட்டுக்கு போன காரணம் காட்டாழா தர்மபுத்த வாக்கண்டேஸ்வீ பாது காட்டாழம் மஹாராஜா தசரதன் பார்க்கண்டே சுவாமி சொல்றாய் தசரதன் தனக்கு வயசாயிருச்சு இனிமே பாரம் புத்திரே பாரம் நினைச்சிப்பேன் மனு சொன்னார் வயசாச்சுன்னா அப்படி புள்ளேட்ட உடிச்சு பண்ணுவான் அவன் கூப்ப அப்படின்னு சொல்லணும் அப்பா அவன் காரியம் புரிய முடியா பண்ணணும் அந்த பயலுக்கு ஒண்ணுமே தெரியாம அசடா ஆக்கிவிடுவோம் அவன் கையில டனாடு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிடுவான்னு சொல்லணும் அவன் வாங்கிடுவார் அவங்க எப்படி வாங்கிடுவாரா என்ன என்ன தவறி போனான் நாளைக்கு மறுபடியும் திருப்பி சொல்லி குழந்தைகளை அப்படியே பழக்கணும் அதனாலதான் புத்திரத்துல பாரத்தை விட்டுவிட்டு அப்படியே ஒரு ஒரு காரியமாட்டு நீங்க விலகணும் ஒருமுனை அப்படியே இந்த பால் சொம்ப பூனை சித்தரா போல ஒரு முனை சித்துவன அவன் அலம்பி கூட அந்த சொம்ப வந்து சித்தம்னே பூனை அது மாதிரி வீட்டுல எல்லாரும் நீங்க வாட்டாத்தூரியில் ஒரு சமாளி இவங்க கூட மாட்டான் உட்கார்ந்து அவன் பிஷக்காரா வந்தா இல்லையு சொல்லணும் அதுக்காக பாட்டுருவாங்க தனக்கு வயசாயிடுது மகாராஜா தசராதன் தசரதன் தாஜா மகிமான மத்துவாத்மானம் வயோசிதம் மகிமான நாள் மகா புத்திமானாம் தசரதன் பகவான மனசலம் ராஜஸ்தல்லா புத்தாத்திர அப்படி பூஜ்யிமான் வசிதி மகாஹயம்பூனமணியாஷேகம் பண்ணனும் தீர்மானி மாஷேகத்தை பத்தி யோசிக்கிற போது அவர் வாக்களை சொல்லலாம் தகுதி வருதுங்கிறார் அவர் தகுதி வரும் காலத்தை தகுந்தபடி ஏதாவது மாறிப்போய் வரும் பாக்கிறேன் அப்படி தேசிய வாக்களை தவறி வந்துதான் சொல்லு என்ன சொன்னார் வால்வீன் சொல்ற போது சொன்னார் சைத்ரஸ்ரீவான நல்ல சமயம் ராமனுக்கு அபிஷேகம் பண்ணு கதை சொல்ற மாசம் இது நல்ல ஸ்ரீமானோ காடெல்லாம் என்ன சம்பந்தம் என்னமோ காடெல்லாம் பூத்துருக்கு புண்ணியமாயிருக்கு காட்டுல போய் புண்ணியத்தை சம்பாதிக்க ராமனை பதினாலு வருஷம் எதை சதிச்சு அவர் ஊருக்கு அனுப்ப மூட்டை அனுப்புறா போல அவர் வாக்குலித்ரஸ்ரீமான ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிட்டாலும்விறி சொல் கொண்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கிற காலத்திலே நீ சூது சூது ஆடப்படாதுங்க அவன் சூதாட்டம் ஆடப்பூடாது சொக்கட்டான ஆடப்படாது அது ஏதாவது தவிச்சிருப்பாக்கிலே அவன் உற்சாகம் அதிச்சிருக்கனால இந்த சந்தோஷம் போறே உற்சாகம் போறே அதனால மேலே சொல்லப்படுறாரு விளாடப்படுவாங்களே ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருந்து பண்ணி ஆடப்படாது இந்த ஆட்டம் சூதாட்டம் ஆடாமல் அது மாதிரி யஷர்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் ராமாபிஷேகம்னு பேசினவுடனே என்ன என்னவே உலகத்துல எனக்கு நடக்க வேண்டிய காரியம் ஒண்ணுள்ளே ஒன்னே ஒண்ணுதான் சுவாமிய கூப்பிட்டு தனியா லஷரன் என்ன கிச்சிம கர்த்தவியம் எத்திஷேகாபி ராமா வசிஷ்டர் தங்க கொடுத்துறேன் இந்த தீர்த்தத்தை எடுத்து நீலமே சாமலமான ஒரு சரீரத்தில் அபிஷேகம் பண்ண பார்க்கிறேன் நடக்க வேண்டிய காரியம் இந்த உலகில அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு திருட்டு வாங்கி விட்டாலும் பரபரவை அம்மாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாள் யாரெங்கிலும் நடத்துக்கான நம்ம பெரிய ஆச்சாரியாளுடைய பரம்பரையில மகான்களுடைய சமாதி விளையாட்ட முடியல இருக்கு நினைச்சிருந்தேன் அது எல்லாம் நினைச்சா அது கிடைக்கிறது சந்தர்ப்பம் ரொம்ப வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த உடனே சொல்லிட்டு போன ஒரு நாளைக்கு வரணும்னு இருபத்தி ஒராம் தேதி ராத்தி கேனா வரேன் வரேன் நாளைக்கு பிரகலாச்சரிங்க சொல்லணும் ராத்திரி எட்டு மணிக்குன்னு சொல்லிருக்காள் அதனால நாளைக்கு நாளைக்கு இங்க உபன்யாசம் நாளைக்கு நாலு மணிக்கு மறுபடியும் விளையாட்ட முடி போனேன் ரொம்ப அழகான ஏற்பாடு பண்ணிருக்காள் அங்க போய் இன்னும் சௌகரிய வரலாம் ராத்திரி பிரகலாச்சிரம் கொண்டுட்டு வரலாம் பிரகலாச்சும் உபன்யாசம் மட்டத்துல நாளைக்கு போறேன் அதனால நாளைக்கு இங்க ராமாயணம் நம்ம மகாபாரத பிரவச்சனத்துல ராமாயணம் உபன்யாசம் தான் இப்போ அது நாலு மீதினும் ராமாபிஷேகம் ராம கட்டாபிஷேகம் புண்ண சரி அசி சொல சொல்றது ரா சொல்லாதன்ார்கண்டேஸ்வாமி வாக்குனாலே பதினாயிர வருஷம் இருந்து தெய்வத்தை வைகுண்டத்தில் போய் நேர பார்த்த புண்ணிய பிரபு சொல்ற ராம சரித்திரம் நாளும் நீங்க ஜலே பரமான அஸ்மாரியுதா பிரணாதிபம் சந்தும்பலம் லோகம் மாதிரி ம் பலவிதமான அவதாரங்கள் செய்து அனுிரதல் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் துவாபருகத்தில் லோகட்சயணார்த்தமாய் கலியுகத்திற்கு நிந்தினயுகம் பகவான் கலியினுடைய ஆரம்ப தண்ணீர் தான் சுவாமி வைகுண்டம் போனால் சுவாமி வைகுண்டம் போன பிறகுதான் ஆரம்பம் இந்த கோரமான யுகத்தில் நாம் எல்லாம் கஷமத்தை அடைவதற்காகவே சுவாமி நிந்தின யுகமான தாபர யுகத்தில் அவதரித்து திவ்ய சரித்திரங்களை பண்ணினாள் அதி மகாத்மாவான வியாசாச்சாரியால் ஆச்சரியமாய் மகிதிஹாசமாய் என்ற உத்தம கிரந்தமாய் அறுபது லட்சம் கிரந்தம் எழுதினாள் அதுல முப்பது லட்சம் தேவலோகத்தில் ோ பித்திருலோக்கேர்லோக்கோக்கலட்சோக்கம் சதசிரம் பிரதித்த மனுஷ லோகத்தில் பிரதிஷ்ட பண்ணி லட்சம் நமக்கு பெருசா இருக்கு இது எப்போ முடிய போறது படிக்கிறது உணர்றதுன்னு நமக்கு கவலையா இருக்கு ஆரம்பிச்சா லட்சம் ஒரு ஒரு பருவா ரெண்டு பருவாக்கிலயே பதினெட்டு பருவா ஒரு ஒரு பருவாக்குள்ளேயும் ஏராளமான ஸ்லோகம் ஏழாயிரம் ஸ்லோகம் எட்டாயிரம் ஸ்லோகம் அப்படி கொண்டு போய் வியாசாரம் பண்ணிருக்காள் படிக்கிற நமக்கு இப்படி வந்து காலம் போறலனா வீர வியாசல் எப்படி எழுதியிருக்கணும் அறுபது லட்சங்கள் தான் எழுதியிருக்காள் அப்படி சொல்லி கணப்புக்கு எழுதி அமானுஷமான காரியம் மகாபாரத அதனால பாரத பஞ்சம வேதா ஐந்தாவது வேதம் மகாபாரதம் என்று சொல்லி ஐபாயனுடைய வாக்குகள் காட்ட இந்த சரித்திரத்தை எவ்வளவு உசத்துச் சொல்லாமோ அப்படி சொன்னாள் புஷ்கரம் முதலிய புண்ணியதீர்தல என்னம் பண்ண முடியாது அபரம் வாக்கியமானது அஜ்மீருக்கு பக்கத்தில் அஜ்மீர் அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஏழுமையில் புஷ்கரம் புண்ணம் அதுல போய் ஸ்நானம் பண்ண மறு ஜென்ம இல்ல ஆனா துஷ்கரம் துஷ்கரம் புஷ்கரம் அது எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் கிடைக்காதுங்கிறார் இருக்க சொல்லிக்கிறாரு இன்னமும் மேலாக சொல்றவர் நினைச்சேன் சேதத்துல நான் பாரதம் போது அப்படி பத்தினா கேட்டு புஷ்கரத்துல போறேன் அதை பத்தி ரொம்ப வர்ணிச்சிருக்கேன்னு பரவிட்டா சொன்னேன் புஷ்கர ஸ்தானம் மகாபாரதில் கிடைக்கிறது போவாங்க ட போற வழியில்ல போன உடனே மறுபடியும் வெட்டி போய் கெட்டு போனாலும் பாதகம் இல்ல இங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு நாள் யாத்திரை பண்ணி மறுநாள் பணத்தை புஷ்கரம் இல்ல மறுபடியும் இந்த வருஷம் போன போய் புஷ்கரம் கிடைக்கல காட்சிக்கு போக முடியாது புஷ்கரம் கிடைக்கல அவர் புஷ்கரம் சுதுஷ்கரம் போட்டார் ரொம்ப கிடைப்பதின் சொன்னதெல்லாம் தப்பி போவதே இல்ல ஏதாவது புண்ணிய காலத்துல பத்து தூத்துலாவு போனாவுக்கும் போடுவது அனுபவத்தில் தெரிஞ்சும் அதை போய் பண்ணுவன் நல்லதுன்னு தெரிஞ்சும் பண்ணாமல் இருப்பன் புண்ணபிரதமான சரித்திரம் அதுல மார்க்கண்ட சுவாமி ஸ்ரீ ராமச்சரித்திரம் சொல்றாள் குருவ சரித்திரத்துல ராமனுடைய குலத்தை பத்தி காட்டாள் ராமன் எப்படி உண்டானால் ராமாதிகள் என்று அதைப் பத்தி சொன்னாள் உடனே ராவணாதிகளுடைய உற்பத்தி சொல்லணும்னால் புஷ்போக்கட்டை ராகே மாலினியின் மூணு விஷயத்தை பற்றி பத்னி ராட்சசிகள் அவர் நல்ல சத்பிராமணன் இந்த பத்ரிகள் சிசுமுக பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப பிரியமா பண்ணினார் ரொம்ப அன்போடு பண்ண உடனே இவருக்கே அவ்வளவு ஒரு கருணம் வந்துட்டு என்ன வனுகிட்ட இருந்து குழந்தை வனும கேட்டாள் அது இருந்து குழந்தைகள் பிறந்தாள் ஆறு ராவணும் கும்பகர்ணம் மேத்தே மகி அவன் ஜதை காட்டால் ஆபத்து எனக்கு வந்தாலும் பாதகமில்ல தர்மத்தை மட்டும் நான் மறக்கப்படாது வந்தவனுக்கு எத்தியா பண்ணிவிடுவோம் தோணும் எத்தியாவின் புயல் கையிட்டு போட்டாலும் பணத்தை சம்பாதிச்சு தோணு வந்த ஆபத்து வந்து ஆபத்துல போய் மாட்டில் விடுவோம் நடக்கிறது பாருங்களோ பண்ணி விடுவோம் அந்த ஆபத் வந்து அசர்மத்துல போகாமல் இருக்க வேண்டியதுதான் பிரார்த்திக்க வேண்டியதுன்னு பரமாபத் கதத்தாபி அசர்மேமதி பரமாபத்து எனக்கு வந்தாலும் பாதகம் இல்லை அசர்மத்துல போய் சித்தம் பிரவர்த்திக்க கூடாது பிரம்மாவே ஆச்சரியப்பட்டாள் அப்பா நீ வந்து ராட்சச யோனியில பிறந்து தோணித்தது ஒரு அனுகிரகம் தனியா பண்றேன் என்னன்னா நீ சாஸ்வதமா இருக்கணும்னா உன்ன போல தர்மத்தை நம்பினவாள் புக்காலம் இருந்தா லோகத்துல தர்மத்தை பற்றி பேசுவாள் நடத்துவாள் அதனால நானா உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன் அமரத்ர கொண்டதானே அமரண நிர்தனம் சாஸ்தவமானது ராபாய்குரு விஜயசாமி திருமிகு ரங்கநாதனை ஆட்சி காலத்து முழு உண்டான் மகatron செய்து தெரிந்து சொல்லி என்ன அபாய சுவாமி குடுக்க இது குளுதுமா என் குளுவை ஏத்துன குடுக்குறேன் நான் குளுவை விட்டு அந்த பொறுக்க விட்டு குளுபனாலும் கம்ராயா இது குளுறனனும் வாடையா குளுறனனும் तब तब मध्ये भातमाने मध्यदेशे ம சகசிய முக்குளோமான விமான காவேரீ மேஷனிட் போகப்படசி பாத்ரீம் அங்கராஜம் கொண்டாடி இருந்தாள் அப்படிப்பட்ட தரிசனம் பண்ண முடியாத கிடைச்சுன்னா அந்த உத்தர்த்தி இல்ல சொன்னாள் ராமாயணம் ராம நவாகாதிகள் பண்ற போது அகஸ்தர் வந்து பாம்புக்கு உபதேசம் என்னாரா அகஸ்திற்கு வாழ்க்கையர் உபதேசம் என்னாரா வாக்கண்டே பகு வருஷ சாஸ்திரத்திற்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஆயுஷின் அவருக்கே தெரியலையா அப்படி ஒவ்வொரு நாளா இருக்கா எல்லாம் ஈஸ்வர ஆராதனம் பகவான் ஆராதனம் பண்ணி பண்ணி பகு காலம் அவள் எல்லாம் சொல்றது அவளுக்கு அது மாதிரி ஏன் பிரபு சட்டையை கைத்தி எறியணும் நினைச்சா தான் கைட்டி விடுவான் நினைச்சா போட்டு அது மாதிரி சட்டையை கைத்தி வச்சு எடுத்து போட்டுக்கிறா போல ஞானிகளுக்கு இந்த சரீரம் அப்போ சமூபுத்திரம் மார்க்கண்ட பார்த்து கேட்கிறாள் ஜன்மேீனோமித்தில்ண்டியம் போனா பிரம்மண்ோத்துமிா கட்சதா காட்டுக்கு போன காரணம் என்ன ும் சீதையும் காட்டுக்கு போன காரணம் என்ன இந்து தர்ம துர்கக்கிரள் மாக்கண்டே சுவாமியே கிரமண் போன நாள் காட்டு சீதையும் ராமலட்சுமணன் உண்மதை சொல்ல வேண்டும் பிரார்த்திச்சாளாம் ராஜா தசர்தான் தனக்கு ரொம்ப வயசாயிடுதுங்கிறத உணர்ந்தாளா தனக்கு வயசானதே தோனாதான் சில பேர் அப்படின்னு தோனாமலே என்ன இருக்க போறோம் இருக்க போறோம் பஞ்சாற்றம் உண்டாசலம் உண்டா இப்ப எனக்கு என்ன வயசு என்னன்னு அறுபத்தி மூணாயிருக்கும் அடிக்கடி பாத்துக்கிறோம் நினச்சு சுற்றுல படிப்புனா படிப்பு இல்லையா நினைச்சு நினைச்சு ரூபத்துல போல எல்லாரும் தனக்கு வயசாயிடுங்க எண்ணமே வராதா தசரசன் மார்க்கண்டே மகாபுத்திமான் தசரசன் பூஜை பண்ணினவர் அதனால மத்வாத்மா நம் வயோதிகம் நமக்கு வயதாகிவிட்டது ஜாக்கிரதையா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி மந்திரிகளை கூப்பிட்டு அப்படியே அழகா சில பேர்கள் வயசாயிருந்தா ஒரு தொந்தரவு சண்டை கூசல் பின்னாடி இல்லாமல் பண்ணிட்டு போடுவாரு அவன் கேஸ் எடுத்து குடும்பத்துக்கு ஒண்ணும் வராம அப்படி பண்ணிவிடுவாள் அஞ்சாறு பயங்கள் இருப்பான் புத்தர புத்தன் சண்டையை விட்டு போடுவோம்னு கழகம் கிடைக்கிற அப்படி பண்ணப்படாது தான் இருக்கிற ஒரு மன்தா ஏதாவது சண்டை போட்டாக்கே தங்கிட்ட கேட்க முடியாச்சு அப்படி சொல்லி சமாதானம் பண்ணணும் இன்னும் சாத்தியும் ரெண்டு பேர் இல்லை தங்க கட்சியில் ஜனக்கர் நிறைய கொடுத்துருக்காங்க ஒரே தங்க கட்டியும் தங்க பாடங்கள் பசுக்கள் நன்றுகள் இந்த பக்கத்தில் பாதி இந்த பாதி அமைச்சர் நூற்றாறு பூண்டு என்ன பண்ண போறேன் அஹமஸ் ராஜ்யவர்த்தியே அஸ்மாத் தானாத் ஆஹா ஸ்மின அடியேன்னு அர்த்தம் குறிப்பிட்ட வாழை அறையனு கூப்பிடலாம் அறையனு கூப்பிடுறது அரியன்னு கூப்ப அடியேன்னு கூப்பிட்டாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல கல்யாணம் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு கணக்கு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க சன்னியாசம் என்ன பொருள் பொருள் எனக்கு பாதி கொடுங்க இதுல பாதிவானே சேர்த்து என்ன நினைச்சாலும் இது கார் பின்னாடி தள்ளிமோ நூறு மீன் அம்பது மீன் விடுதல் காமனி அரவணி உணர்ந்த உணர்ச்சி இன்னும் பல ஜென்மாவும் கூட பகவான மறக்க மாட்டோம் இந்த காட்டிலும் மேல இப்போ காமனி அரவணி பகவானை அடுத்த ஜென்மாவில் நாலு முகூர்த்தம் மூணு முகூர்த்தம் மூணு மணி நாலு மணி முடியும் அப்புறம் படிப்படியாக ஒரு ஜென்மாவும் ஆகும் அதனாலதான் பகுதம் ஜென்மனாக பிரபஞ்சம் சுவாமி சொன்னால் ஆகணும் தான் அவனவன் இருக்கிற ஸ்டேஜ பொறுப்பது சொல்ற செல்வனுடைய அர்த்தம் பகவான் சர்வேஸ்வரன் அறியாதவன் ஜென்மன்தேன்னு சொன்ன எத்தனையோ யுகம் வந்தாகணும் மனோசிம்மாசி மனந்திரமோமஜாள பிரதிஷ்டாதிகளை கூட்டுக்காட்டாளா சபையில வச்சு பிரிவாள கூட்டுக்காட்டணும் மந்திரிகளையும் பக்கத்தில் வச்சு யோஜனம் பண்ணாளா காவலுக்கு அபிவேகம் பண்றோம்னு நினைக்கிறேன் இது சுத்தமா நான் நினைப்பது மகான்கள் சொல்லணும் இது காலம் நல்லா இருக்கு இல்லையா காலம் நல்லா இல்லாத காலத்துல ஏதாவது எல்லா காரியத்துக்கு எத்தனை அது நடப்பதில்லை இந்த காலம் நடக்குமா பெரிய தர்மா யுத்தங்கள்லாம் பண்றவாழ் கூட கருப்பாள் குரு நல்லா இருக்கானா எனக்கு சத்கர்மா நடக்குமா இல்லாம ஒரு தூத்தாவது வந்து முடிஞ்சு கொடுங்க கூட அதனால இது நடக்குமான்னு பயந்து விட்டு போய் அமிச்சு கேட்டு மகன்கள் நடக்கும்னு சொல்லிட்டாலே ஆனா வந்தா கூட நிவர்த்தி ஆயிடுவேன் அதான் அங்க இருக்கிறது பெரியவாழ் வாக்காள சிறுந்தாலேயான அமோக பிரம்மணா சிஷான காளிதாசன் தான் சுகஜக ஒரு குழுவும் சாதுக்கள் வாக்கால பண்ண ஆசீர்வாதம் ஒண்ணா போகாது எனக்கு தெரியும் சுக பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொன்னாலா இனசோதே பெரியவாழ்னா ஆசீர்வாதம் பண்ணாலுனா என்னத்துக்கு இப்படி பண்ண சொன்னாள்னா வேதவித்துக்கள் வாக்குனாலும் சொன்னா அதுக்கு புரியா போகாதோல்ல அதுதான் பண்ண சொன்னாருங்கிறார் யே யம் என்னுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் என்று சொன்னாலாம் சபையில் ஊகிதாட்சம் மகாபாஹு மத்தமாதீவம் மகோரஸ்தம் எப்பிராஜ்யத்துல அபிவேகம் பண்ணணும்னா ஒரு விதமான குறையும் இல்லாமல் இருக்கிறான் அது இப்ப இதனால கூட வச்சுட்டு இருக்காங்க அறிவுற்றிய கல்யாணம் பண்ணி விட்டான்னு நம்ம சீனையே நம்ம ராஜாஜியை ராஜ்ஜியம் புகாரேட்டான் ஸ்வராஜ்ஜியம் கிடைக்கிறது முன்னாடி நீ ராஜா இருக்காதுன்னுட்டானே அவதி இருக்குன்னு ஒரு தர்மம் வச்சிட்டு இருக்காள் சுவாமி அவனுடைய தீபமான புதிகண்டங்களாம் மகம் புடிச்ச யான போன்ற கத்தியாம் போன்ற கண்டமாம் போல இருக்கணும் பூவான்களுக்கு கண்டம் இருந்தா ஸ்திரீத்துவமே இருக்காது அவள் அவன் ஸ்திரீக்கு இந்த சங்கம் போல கழித்து இருந்தது அவள் சரியான ஸ்திரீ இல்லை ஸ்ரீத்துவம் இல்லாமல் போயிடும் சாஸ்திரங்களை சொல்லி இருக்காள் அது பார்த்தாலே தெரியுமே ீவம் மகோரஸ்தம் விருந்த மார்பாட்டம் இருக்கா ரொம்ப ஹாஜ்யம் உள்ளவர்களுக்கு நல்லா இருப்பான் கண்ணுக்கு பார்த்தா அந்த சீட்டாட்டத்துல ஒரு ராஜா அந்த ராஜா மாதிரி இருப்பான் எனக்கு பேர் தெரியுதுல அந்த ஆட்டம் தெரிஞ்சாதான் தெரியுது அது மாதிரி ஒண்ணு தெரியாது அமாவாசைனா என்னன்னு தெரியாது என்பா அடங்கிறது பிரயோஜனம் நம்ம ஹிந்து மதத்துல தர்மத்தை அறிஞ்சவனா இருக்கியமாம் ரொம்ப விஷணமா இருக்கிறன் சில புத்தியா இருக்காது ஆரம்பிச்சாலும் விக்காரமா இருக்கம் ஒன்பது நாள் பின்னாடி திருவாரூர்ல வந்து ஒரு பாகு கட்டம் இருந்தார் சிதம்பரத்தில் இருக்கார் அவன் வந்து கடை பண்ணா ரொம்ப அழகா வந்து இல்லையா ஒரு அசடு தண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை சென்று போகுது இது எதுவும் ரொம்ப விஷயம் தென்னவர் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணா பின்னாடி கொண்டு உட்காந்துட்டு அவரும் ரொம்ப விஷயம் தென்னியவராக வர்ணம் பண்ணணும் உட்காரணும் உட்காந்துட்டு அவரு கதையை ஆரம்பிச்சு முதல்ல ராம சித்தாந்தம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக கலந்துவா அவ எல்லாம் கலந்து நூத்தி சொல்ல முடியுது அவள்வா சிந்திச்சிருக்கிறத அஷ்டமா சொல்லுவாங்க வர் <laughs> புத்திலே கூட இருந்தேன்யமா இருந்தேன் அவருடைய புத்தி பார்த்து பண்ணுங்க தப்புன்னு நிறவுடுத்தே பஹகம் சர்வதம் ஆனாம் எல்லா பிரதேச இடத்திலையும் அன்பான் ராஜாக்களுக்கு அப்படி இருக்கணும் அவன் வேறு மதஸ்தானா இருப்பான் அவன் வேறு ஜாத்தியா இருப்பான் அப்படி எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் அன்பு இருக்கணுமா ராஜாக்களுக்கு ராஜா மாதா பித்தாக்கள் மாதிரி இருக்கணும் பித்தை வாசிக்குங்கிற காளிதாசன் தோப்பனை போல இருக்கணுமாம் ராஜா தோப்பன் அசட்டு பையனா இருப்பான் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பிரியம் இருக்கும் அவருக்கு நல்ல புத்திமானா இருக்கிற பையன்கிட்ட கொஞ்சம் குறைச்சலா கூட இருக்கும் இவன் அதுக்காக வருத்தப்படக்கூடாது நம்ம கிட்ட அப்பா சரியா இல்லையானே அவருடைய பித்தா ஊதியம் அவருக்கு தோணும் ஏன்னா தன் செயலர் ஹரசியமா எழுதி சொல்லுவார் சொல்ல மாட்டாருன்னு சொன்னா வருத்தப்படுவாரணும் அப்படிங்கெல்லாம் பண்ணுவார் அது மாதிரி எல்லாருடத்திலையும் பிரியமா இருக்கணும் மதங்களும் தெரியும் இருந்தா துருக்காளுடைய நியமம் என்னன்னு தெரிஞ்சிக்கணும் எல்லா ராஜாவாயிருந்தா ஹிந்து ஆயிருக்கணும் அவளுடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ியிதேமித்து ஜெயிச்சவாள அவன் கண்ணால பார்த்தா சக்தி இல்லாம பார்ப்பார் அவன் பார்க்கிற போதே தப்பான பார்வையா இருக்காங்க அவன் வாக்கால பீசினா சுத்தமான பேச்சா பீசுவாடா அமித்ராணி திருஷ்டி மனோகரம் சத்ருக்களுக்கு கூட சத்ருத்தன் வந்தானே சித்தனாய் எப்படி பார்ப்பன என்ன இப்படி ஒரு மனுஷன்டா என்ன கண் என்ன மார்கு என்ன கை கரண் என்ன பண்ண வால்மீகி சுவாமியோட சண்டை போட வந்தான் புடிச்ச அழக பதினாலாயிரம் நாட்களோட அப்படி ஒரு மணி வெறிக்கே போட்டோ எடுக்கிற மாதிரி பார்த்தாரா அவஷ்டோ எடுக்கணும் அப்படி குரூபட்டு கஷ்ட ஜிதேந்திரா அபிதஷ்டிமனோத் வந்து பார்த்தானா கரம் பதினாலாயிரம் ராட்ச எப்படி பார்த்தானா அப்படியே வெறிக்க விரிக்க பார்த்தானா என்னத்தை பார்த்தா நாள் வால்மீகி அவஷ்டம் ராமம் கிரிபுனம் ததர்ஷே அவன் மட்டும் பார்க்கல புரஸ் தன்னோட கூட வந்தவாடும் சேர்ந்து அப்படியே மலச்சு நின்னாளான் எதை பார்த்து மலச்சானா அந்த வில் பிடிச்ச அழகையும் அவஷ்டபுரிபுதினம் வால்மீக்கு வருத்தப்பட்டாள் இந்த பாபி வந்து சுவாமி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிற போது பார்க்கப்படாதா தினம் கோபத்தை அடைஞ்சி தட்சணா நிற்கிற போது மந்தாசு முகத்தோட மகர குண்டலத்தோடு சகாராந்தத்தையும் உண்டு அப்படிப்பட்ட மூர்த்தி அமித்ரா மனோகரம்னா சத்து உதிரகம் வந்தாலும் அவன் கண்ணையும் மனசையும் அபகரிக்கணும் ஆமாம் அப்படி இருக்கிற போது பக்தாவுடைய மனசையும் நேத்திரத்தையும் அவன் அபகரிக்கிறான் பத்தி என்ன ஆட்சேபணே என்ன சந்தேகம் அபிதி மனோஹரம் அது பூக்கிஹ விண்ணூனிஹிப்பாச்சாரி பூக்கிஹே கடம் முக்கோடா தவற அபாத் நீக்கேன் பூக்கிகள் சொல்லாடம் எப்படிப்பட்ட புத்தனை நித்தியம் பார்த்துட்டே இருக்கானா பாக்க பாக்க பாக்க தசரதனுக்கு என்ன தோன்றதா சிம்மாசனத்தை உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி தலையில கிரீட்டம் வச்சு பாக்கணும்னு தோணுதான் இருக்கிற மாதாபிதாக்கள் தம் ஆபீசராச்சு அருவீஸ்வரனையும் ராவணன் வந்திருக்காள் ஒரு ஜீவனை நாம் பெரிய பதவிக்கு வரணும்னு நினைக்கிற போது பரமாத்மாவே பூஜை பண்ணி பாக்கணும் அவனை கொண்டாடி பார்க்கணும் பெருமைப்படுத்தி பாக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு ஆசியம் இல்லை அப்படி நினைச்சது கிரமந்தான் இது பார்க்கணும்னு நினைச்சாளாம் பராப்பிரீத்தின்னு சொல்றது ஒண்ணு பிரார்பத்தினால ஏற்பட்ட துக்கங்கள்லாம் கூட தெரிவதில்லை ஆமா அவர் கட்டி இருந்தா தெரியாது பகவான் உள்ள பாக்குறவளுக்கு ஆனா கத்தினார்த்தினா தெரியாது மகாத்மமான வசிஷ்டரை பார்த்து உங்களுக்கு கஷம் உண்டாகணும்னால என்ன சொல்லி சொன்னால் என்னதுக்காக சொன்னால ராவணப்பட்டாபிஷேகத்து நீங்க குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணி வளர்க்க போய் நல்லாக்கே திருஷ்டி வராம இருக்கணும்னால வசிஷ்டர்கள் பரம்பரையா வசிஷ்டர்லாம் சாமானியமான பேர் வழி இல்லை அவரதோ புஸ்தகத்தை வச்சுன்னு பிரயோகம் இல்லைவர் அப்படி பிரம்மா அவனுடைய புத்தரான பிரம்மபுத்திரர் அவர்கள் பிரியுமா இப்ப வந்து இப்பவும் பிரம்மவரணத்தில் பண்ணணும்னா வசிஷ்டருக்கு சமணமான அல்லது வாசித்தமான மோத்திரமாவது இருக்கணும் அப்படி கிடைக்கல பிரம்மாவை போர்ல ஒரு பெரிய உத்தமாக கொண்டு பிரம்ம வரணம் அசை கொண்டு அப்படிப்பட்ட பிரம்மதேவன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கடப்பா அத்துவமா திருஷ்டி வரும் ராஜதிருஷ்டி பதினாலாட்கள் வந்து பார்ப்பால் திருஷ்டி வரக்கூடாது நாளை தினம் இப்பொழுது புஷ்யம் வந்துட்டும் நாளைக்கு புஷ்யம் எடுக்க போகுது இப்பவே வந்து புஷ்ய நட்சத்திரத்துல சந்திரன் வந்துட்டார் என் பிரபுக்கு சம்பத்தாரே இதுல அபிஷேகம் சொன்னாலாம் இன்றைய தினம் ராத்திரியே வந்து புஷ்யம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஆபத்து வரும் கூட ராமனுடைய பட்டாபிஷேகத்தை ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு யோகிச்சிடக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் வந்து நிச்சதாம்பூலம் பண்ணலாமா பட்டாபிஷேக அப்படி போய் முடிஞ்சு புண்ணியம் எல்லாரும் தன்னைக்கு எட்டு சுத்தத்தாலே மகாலட்சுமி கலந்த மந்திரத்தை வரப்படுவார் ஷஷ்டி இந்த மகாலட்சியினுடைய பேர் இதெல்லாம் இந்த பேரெல்லாம் ஆயுர் விருத்தி மட்டுமல்ல வறுமையான தரித்தம்பது வயசுல இருந்தா என்ன பண்றது கஷ்டப்பட்டு ஸ்ரீசம்தியை கூட கொடுக்குறது அதுக்காகத்தான் ஆயுஷ் ஹோம ஆயுஷ் ஹோம் அப்படி பண்ண சொல்லுவாள் அது பத்து ரூபாய் செலவழிஞ்சு போறதுன்னு அதனால அதை பேர் வராங்க அந்த அம்மா என்ன பார்த்து கேக்குற எத்தனை அழைக்க பண்றதுங்க எத்தனை பண்ணி விட்டேன்னு மூணு மாசம் ஆயிடுச்சேங்கிற மூணு ஹோம ஆயிடு காக்கல எத்தனையும் வந்து மருந்துக்கு அதுவும் பணம் கொடுத்துட்டு இருக்கா ரெண்டு வருஷம் பண்ணணும் அந்த அம்மா என்ன வந்து கேக்குற வாங்கிட்டு போய் அதுக்குள் வாங்கிட்டு போட்டா அந்த அம்மாக்கு நோக்கம் தாமம் வருது என்ன ஸ்திரீகளுக்கும் இந்த இப்படி வருது இல்லை அது தோஷம் அவளுக்கு வாண்டாம சொல்றது அதிகமா என்ன வாத்தியார்டு கேட்டேன் அதிக முதல் ஹோமத்தன்னைக்கு என்ன பண்ணுறாங்க காட்டுக்கு நடந்து போறதுக்காக ரெண்டு நடந்துட்டு ராமான் கூப்பிட்டாளாம் என்னன்னா இன்னும் தண்டகாரன் எத்தனை அடி இருக்குன்னு கேட்டாலும் எத்தனை மையம் இருக்குன்னு கேட்டாலாம் ரெண்டு அடி நடந்த உடனே சுவாமி அப்பதான் அழிவுட்ட அவன் ரெண்டு அடி நடந்தா இதை விட்டு அருங்காரன் எவ்வளவு ஒரு முக்கியன்னு கேட்டாலும் அப்பதான் தாண்டி இருக்க தண்டக்காரன் எவ்வளவு இருக்கு என்ன எத்தனை மணியில போகணும்னு கேட்டான் அப்புறம் போக வேண்டாம் ஜலத்துல அப்படி கேட்டாள் சொல்லி சுவாமி கடல ஜலம் வந்து தூண் கவி அது மாதிரி எப்படிக்காக என்ன முதல் நாளைகள் ஆரம்பித்து வரவன் சரிதான் போகும் சொல்ல என்ன வெய்யாம இருக்க ஜம நட்சத்திரத்துல ராஜா தசர்தன் யோகிச்சது பட்டாபிஷேகம் பதினாலு வருஷம் கழிச்சு தள்ளி போக ஆயிடுது ஜென்ம நட்சத்திரத்துல ஏதாவது கஷ்டங்கள் வரும்னா அந்த வாரத்தினால வருது கட்டாயம் சனிக்கிரமே ஜென்ம நட்சத்திரம் வந்தா தலைவலியாக வரும் இல்லைன்னா ஏதாவது சண்டையாவும் நிஷ்காரணமான சண்டையாக ஜென்ம நட்சத்திரம் வந்து பஞ்சாங்கத்துலன்னா வாத்தியார கூட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அழுஷம் பண்றேன் பண்றேன் அலாரணம் அப்படி ஏதாவது அந்த கஷ்டங்கள்லாம் நீங்க அது புரிய இதெல்லாம் நல்லா சொல்லி விஷயங்கள் தீர்மானமா அதை பத்தி விசாரிக்கிறாரா இல்ல அதை பத்தி ஏதாவது இருக்கா சகலத்துக்கும் காலேஜ் பேர் கொண்டு போயிட்டு நம்ம சம்பத்தத்தை லேகிலாமலே நம்ம தர்மங்கள் எல்லாம் வந்துருக்கு நென காலையில சவர்ங்கனுக்கு காலேஜ் இருக்கானே எவ்ளோ கரெக்ட்டா பண்றான் ஒரு வீல்ல இறங்கி மறுபடியும் வர்றதுக்குள்ள இவர் காபி ஷாப்ல உள்ள தூங்கி வந்துக்கப்புறம் அவன் பண்ணி அனுப்பிச்சிரறானே இல்ல நம்ம இல்லையெல்லாம் சவர் பண்ணதுக்கு அப்புறம் துடுக்கு போறது கூட டைம் இருக்கு நென அப்புறம் தான் ஸ்தானம் விஷயம் இல்ல அதான் உடனே போய் தூங்க போறானே இதுக்கெல்லாம் காலேஜ்ல உச்ச நடக்குது அதெல்லாம் ஒண்ணுமில்ல நம்ம அழகா நடந்துட்டு இருக்க நம்ம தேசத்துல நான் பொருளாதாரமந்து தான் காலேஜ்ல எல்லாம் பண்ணி ஒரு ஏடியா அதுக்குடும்பத்தில் இருக்கிற பட்டாவெல்லாம் மாறியா பண்ணு போட்ட புஷ்யோ புண்ணியம் இப்படி தீர்மானம் பண்ணினாள் ராமனுக்கு அபிஷேகம் மன்னன் சுட்டாள் இதை கேட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப பரம சந்தோஷப்பட்டு விட்டாள் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் அவர் இவ்வளவு தூரம் நினைச்சது காரணம் ஒரு சொப்னம் கண்டாரு வால்மீகி அதை ஜாடியா சொல்லி இருக்கார் வியாசர் கை கீழே அந்த புறத்துல படுத்து அது ஒரு சொப்னம் கண்டாள் எதை கண்டாலும் கை கீட்டு சொல்லாமல் இருக்க மாட்டாள் அதுவும் கட்ட சொனம் கண்டா உடனே சொல்லி பண்ணார் நெல்ல சொனங்கள் கண்டா சொல்லப்படாது சொல்லாம இருந்த பெரியா போல பார்க்கூடாது ஜலத்துக்குள்ள முழுகிறா போல பார்க்க கூடாது அப்படி எல்லாம் பண்ணா உடனே காலம் நாராயணித்தை பத்தி ஸ்லோகம் நாராயணி பத்த ஸ்லோகத்தை படிக்கணும் படிச்சாதான் அந்த சுப்பிரதோஷம் பூண்டா போகாது ஏதாவது பெரிய ஆபத்தை சூச்சி போதுங்கிற ஜலத்துல முழுகினா போல பார்க்க கூடாது பெரிய கஷ்டம் வரும் இல்லையா ஒரு திரு மூணு ஒண்ணு வரும்னே ராத்திரி படுத்துக்கிற போது பகவான் நினைச்சுக்கணும் அதுக்காக நினைச்சு படுத்துக்கிற போது இதையே நினைச்சு உடனே கண்டாரா அபிச்சாத்யாசுராம ஸ்வப்னே பஷமி கண்டேன் குழந்தைகிட்ட போய் சொல்லப்படாதா இன்னது அந்த ரோஷம் ராமனுக்கு வரப்படாதா ரொம்ப கண்டேன் ஆனா நம்ம தேசத்துக்கு நட்சத்திரம் விசாகம் அயோத்திக்கு ஒரு ஒரு ஊருக்கு நட்சத்திரம் உண்டு புதுக்கோட்டைக்கு ஊருக்கு அது அப்படியே பரம்பரையா யோசியாளா இருக்கிறவங்கள கேட்டா சொல்லுவா இருக்கு என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை கட்ட கிரகங்கள் எல்லாம் போய் ஆக்கிரமிச்சிருக்கு என்ன பலன் சொல்லியிருக்குன்னா யாரு ராஜாவா இருக்கானோ அவனுக்கு மரண விஷயம் வரும் சொல்லியிருக்கு ராமா ராஜாஹி முத்துமா புனோதி மரணம் வரும் அல்லது மரணத்துக்கு சமானமான கட்டமாவது வரும் சொல்லி இருக்கு நாளா நெஹரவனுக்கு ரெண்டும் மரணத்துக்கு சாதான கட்டம் ராமன் காட்டுக்கு போனது மரணம் ரெண்டு சொப்பனம் கண்டாருங்க அதனாலதான் அப்பதான் கட்டாளர் கள்ள ஜலம் வருது என் பட்டாபிழகம் கட்டாள் ராமன் இப்படி கட்ட சொனம் கண்டேங்கிறாள் எனக்கு இந்த உலகத்திலே நான் ஆப்த காமன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே ராமன நல்ல போகங்கள் அனுபவிச்சேன்னு முக்தா மய என்னென்னு நினைச்சோம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் எல்லாம் அன்னதானம் பண்ணி எல்லாம் அது பண்ணதுக்கு உனக்கு அபிஷேகம் வசிஷ்டர் கையால தங்கக்கூடத்துல திவ்ய தீர்த்தத்தை எடுத்து இந்த நீலமே எங்க காத்திரத்துல பண்ணி அந்த உடம்பு நரைஞ்சி பார்த்தா போய் ராமனுக்கு ரஷாபந்தன்கள் பண்ண சொல்லிவிட்டாள் கௌசல்யனுடைய வேலைக்காரி ஊரழைக்க பருவம் கூட்டாள் இத பார்த்தாள் கூது எந்த வேலை இருந்தே பார்த்து அவள் பேசாமல் கூடாத அவளை கூப்பிட்டுக்காட்டா என்னடி ஊரழைக்க போறியே கௌசல்ய ஒரு மூல பிரியாத்தாது அதற்காக ஊரழைக்க போறியோன்னு கேட்டாள் அவள் மேலே ஏழாவது கூட்டு அடியாஷே உனக்கு தெரியாத அடிந்தாள் என்ன சொஜித கிரோதம் கோபத்தை ஜிச்ச ஒரு தெய்வம் இருக்கே நம் ஊர்ல அந்த பிரபுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் புஷ்யத்திலே ஆ ராவனுக்கான பட்டாபிஷேகமான நாள் ஏழாவது ஆறாவது கைகியனுடைய அந்த புறம் அங்க வந்து கத்தினார் அவள் அலங்காரம் பண்ணிட்டு சோபாவில் சாமி அவளை வந்து அதத்தினாடி வழினார் என்ன அதாசர் உடே கிம்சேஷன்னு சொன்னாங்க என்னடி அலங்காரம் உன் கழமை ஏற்றி விட்டான்டின்னு கத்தினாளா அது என்ன சொன்னாங்க உனக்கு தௌர்பாகியம் உன் பெருமை எல்லாம் போயிடுது பெருமை உனக்கு ஒரு விதமான அதிகாரமும் இல்லை என்று ராஜா தண்டோராபோண்டின்னு சொன்னாலாம் கூனி ராஜா அப்படின்னா ஒன்னும் பண்ணல இவ்வாறு அபிப்பிராயம் சொல்றான்னு வியாக்கியானம் பண்றான்னு விஷயம் அது மாதிரி பண்றாரு அத்திய கைகே தூர் உ பெரிய கரும்ப கடிக்க வந்துருட்டி கடிக்க போகுது இவளை பத்தி அவன் நல்லா தெரிஞ்சவள் கைகை அதனால அவன் பேசாம இருக்கா அவளுக்கு இருக்கைரிய இருக்கு அதனால யாரு என்ன என்னடி பண்ண முடியும்னா கரும்பாம்பு கடிக்க காத்து கூப்பிட்டு கோபிஷ்டமான ஒரு பெரிய பாம்பானது பாம்பானது கரும்பாம்பானது ஒண்ணு கடிக்கப்போறதும் சொன்னா சு மகாபா கௌசல்யை அவளுடைய பிள்ளைக்கு பட்ட அபிஷேகம் நடக்க போறது அவட்டாபிஷேகம் நாளைக்கு ஒரு மூக்க கௌசல்யம் வந்து பூஜை ராமபிஷேகம் உனக்கு இன்னமே பாக்கிய மாதிரி உன் பிள்ளைக்கு ராஜ்யம் இல்லேறி அவன் அந்த ராஜாக்களுடைய விட்டு விளக்கியாச்சு உங்களை எடுத்தாச்சு ராமரேன் நாளைக்கு அபிஷேகம் அந்த இதுல நீ வல்லியாக்கம் ராஜ பரம்பரையில இல்ல இப்படி சொன்னாள் அதற்கு சொன்னாள் அவள்கிட்ட உடனே இப்ப மகாராஜா இவர் போய் இப்படி கைகியை போய் சொல்லிவிட்டாள் இங்க வந்து கைகையினுடைய அந்த புறத்துக்கு சேனத்துக்கு போனார்கள் அங்க போய் சைனம் பண்ணிக்கிற வழக்கம் வால்மீகி சொன்னால் இன்னைக்கு ஒரு இவர் போகாம இருக்கக்கூடாத எங்க பல்லாங்குளத்தன படுத்த நடக்கூடாது அதுக்கு காரணம் இந்த ராமாபிஷேகத்தினுடைய உற்சாகத்தினால போயிட்டாரு அங்க போய் பார்த்தாண்டு கோபா காரத்துல படுத்த நடக்க அவர் சொல்லி தயார் பண்ணி வச்சிருக்காள் நீ வந்து பழங்குணியை கட்டிக்கணும் பூமியில படுத்தம் இருக்கணும் பூமியும் அவர் வந்து உன்னை கூப்பிடுவோம் வியாட்சியான இருந்தால் போக்குரியான ஸ்திரி நல்ல ஸ்திரீயே எப்படி களைச்சு விடுவோம் அவன் நல்லவட அழகா துமியா புள்ளேன் மாப்பிள்ளையோட இருக்கிறவள அவன் களைச்சு விட்டு நாலு அம்மாவை உனக்கு என்னடி நீ கலடி சொல்லுவயம் பண்ண முடிய விழு அந்த அம்மா யாருக்கு அந்த ஊர்ல இருந்து ஆறாவது அவனை என்ன பாருங்க புரியுது நினைக்கவும் இல்ல என்ன சொல்லுட்டு ஒரு சரி காபிகா அவளுக்கு அனுகூலமா பேசுறா போலிட்டு கூட்டான் அது இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கு ஆட்டம் கோவம் குத்தவாளியே இப்பட வேண்டும்ம் மன்னணும் போய் காரி கை கை உணிக்கிறதுக்கா நீ எதை சொன்னாலும் கறம் இப்ப பொருளை சொல்லு அவன ராஜாவா பண்றேன் ஐஸ்வரியத்தை குடுத்து அல்லது யாரை இப்ப வழியா பண்ணணும் சொல்லுதா கசாத்தியம் யாருடைய சொத்தல்லாத்தையும் அபகரிச்சு அவன பாப்பரா பண்ணணும் சொல்லு இப்பவே பண்ணிடுறேன் என்ன கத்தினாட்சி சொல்ல மாட்டா எல்லாம் ராமன சார்ந்தவர் கை கை தேசத்துல இருந்து கல்யாண மாணவன் அதனால எனக்கு ஒரு பந்து கிடையாது ஒரு ஸ்னேதா கிடையாது இந்த ஊர்ல ஏன் அப்படி பண்ணிட்டேன் ஊர்ல ஒரு ஸ்னேதன் பண்ணிக்கலாம உன்னைக்கு வண்டி அவளே சொ எனக்கு வண்டிவாளே கிடையாது எல்லாம் ராமனை சொன்னவா ராமனுக்குதான் அனுசரிச்சு சாட்சி சொல்லுவா ஆனால் எனக்கு சாட்சி முப்பத்தி மூணு தேவதைகள் ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் தேவதைகள் சாட்சியா தச்சு புரோகமாக ஜத்துக்குட்சி முப்பத்தி முப்போடி தேவன் சாட்சி சந்திரசூரிய சாட்சி நட்சத்திரம் சாட்சி இந்த ஊர்ல ஒத்துவம் என்ன சொல்ல மாட்டா எல்லாம் ராமனை சொல்லுவா அது இவ சாட்சி கத்தினாள் அப்பத்தான் விசபம் தயந்தாள் ஆஹா இவங்க வெற்றி வச்சுதான் கேஸ் தயார் சாட்சி சாட்சிதான் நடத்தணும் அப்படி ஏதோ பண்ணிருக்காள் வீழ்த்து கொண்டார் அடங்கி உடங்கி இருந்தவர்கள் அப்ப பயந்தி பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காளே நம்ம பாட்டுக்கு அவளுக்கு பிரதிஜை பண்ணிக்கிட்டோமே இவர் என்ன நினைச்சிருந்தார் செட்டு நகா பண்ண சொல்ல முறா இன்னொரு பங்களாதம் பேர வச்சு கைகைன்னு கைகை சதனம் ஒண்ணு வைக்க சொல்லுவேன் அப்படியே தியாகம் கத்தினதுக்கு அப்புறம் ஆபத்து வரும் சரியாதான் ஜீவனுக்கு அதனால பின்னாடியே இருந்தாள் பின்னாடியே மஜிச்சு இருந்தோம் ஆபதாம் சர்வசம்பலாபிராமும் ஸ்ரீராமும் பகவான பி பறிச்சுக்கிட்டே இருந்தா இது மாதிரியான கவலையே வராதுன்னு அவன் பி ஒத்துருவன் நமக்கு வேண்டாத இப்படி களை விட மாட்டான் ஏதாவது கஷ்டங்கள் வராது அது தெய்வத்தை பயிச்சுக்கணும்